நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தமிழ்நாட்டில் கேழ்வரகு அதிகமாக உற்பத்தியாகும் மாவட்டம் கிருஷ்ணகிரி இரண்டு இந்தியாவின் மிக நீளமான ரயில் குகைப்பாதை காஷ்மீரில் உள்ள பீர்பஞ்சல் மூன்று இந்தியாவில் முதல் அச்சகம் கோவாவில் தொடங்கப்பட்டது இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இந்தியாவில் பூக்களின் நகரம் என்றழைக்கப்படும் ஊர் எது இரண்டு இத்தாலியின் தலைநகர் எது மூன்று தேசிய காவல் அகாடமி எங்கு அமைந்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி